அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகத்திலேயுள்ள எல்லா உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்கள் மழையை எதிர்பார்த்துத்தான் வாழ்கின்றன அதை போல நாட்டில் உள்ள குடிமக்கள் அந்த நாட்டு அரசனின் செங்கோலை சார்ந்திருந்து வளர்ச்சி பெறுகிறார்கள் வாழ்கிறார்கள் மழை குறையாமல் பெய்யுமானால் இயற்கை வளம் பெருகும் அனைத்து உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்கள் நலமாக வாழும் அதைப்போல அரசனுடைய உள்ளம் செம்மைப்பட்டதாக இருந்தால் செயல்களும் செம்மைப்பட்டதாக வெளிப்படுமே மக்கள் அமைதியாக ஆனந்தமாக வாழ்வார்கள் மன்னவனது ஆட்சி நல்ல முறையில் இல்லையென்றால் குடிமக்கள் வளர்ச்சியும் அமைதியையும் இன்பத்தையும் உணர முடியாது வான் கைமாறு கருதாமல் விருப்பு வெறுப்பின்றி எல்லா உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களுக்கு சமமாக பெய்து அருள்வது போல அரசனும் நீதியை கைமாறு கருதாமல் விருப்பு வெறுப்பின்றி சமமாக வழங்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது என்று இக்குரட்பாவில் மிக அற்புதமாக திருவள்ளுவர் உபதேசித்து அருளுகிறார் வான் வானாலாகிய உணவையும் கோல் கோலாகிய காவலையும் உணர்த்துவதால் அவை கருவி ஆகு பெயர்களாம் என்று வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையிலே காணப்படுகின்றன சுபாஷித ரத்னாகரம் என்ற ஒரு சம்ஸ்கிருத நூலிலே இவ்வாறு ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது பர்ஜன்யூ ஆதாரி பிஹி பர்ஜன்யே ஜிவ்யத்தே நூபத அரசன் மழையை போன்று உடல்களில் உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறான் ஆனால் மேகங்கள் இல்லை என்றால் உலகில் பல்வேறு உடல்களில் வாழ்கின்ற உயிர்களோ அரசனோ வாழ இயலாது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் இரண்டாவது காண்டம் முதல் சர்க்கம் பத்தொன்பதா ஸ்லோகத்திலே இவ்வாறு அற்புதமாக ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது சதுச்ரேஷ்டைர் குணைர்யுக்திரஜானாம் பார்த்திவாத்மஜ பகிஷ்ட இவ பிராணோ பபூவ குணத்தப்பிரியா உத்தமமான குணங்கள் படைத்த அரசரின் புதல்வரான ஸ்ரீராமர் புறத்தில் உள்ள பிராணனை போன்று மக்களுக்கு நன்கு பிரியமானவராக இருந்தார் குலசேகர் ஆழ்வார் சொல்லுகிறார் தான் நோக்காது எத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே இனி பதவரை பார்க்கலாம் உலகெல்லாம் அனைத்து உடல்களிலும் வாழும் உயிர்களெல்லாம் வான் நோக்கி மழையை சார்ந்து மழையினால் தோன்றும் உணவை சார்ந்து வாழும் வாழ்கின்றன அதுபோல குடி மக்களும் மன்னவன் அரசனுடைய கோல் நோக்கி செங்கோன்மையாகிய பாதுகாப்பை சார்ந்து வாழும் வாழ்கின்றனர் அனைத்து உடல்களிலும் வாழும் உயிர்களெல்லாம் மழையை சார்ந்து அதாவது மழையினால் தோன்றும் உணவை சார்ந்து வாழ்கின்றன அதுபோல் மக்களும் அரசனுடைய செங்கோன்மையாகிய பாதுகாப்பை சார்ந்து வாழ்கின்றனர் என்பதன் பொருள் இன்றியமையாமை உணவி இருந்தாலும் பாதுகாப்பில்லை என்றால் நிம்மதியாக வாழ முடியாது என்பது கருத்து வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி